இவ்வாறு எண்ணம் கொண்டிருந்த அந்த மக்கள் நபி சொல்லு அலை அக்காவை வெற்றி கொண்டவுடன் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள விரைந்தார்கள் எனது தந்தை சமுதாயத்திற்கு முன்னரே இஸ்லாமை ஏற்றுக் கொண்டார் பின்பு எங்களிடம் வந்து இந்த தொழுகையை நிறைவேற்றுங்கள் இந்த நேரத்தில் இந்த தொழுகையை தொழுங்கள் நேரம் வந்துவிட்டால் உங்களில் ஒருவர் அதான் கூறட்டும் உங்களில் அதிகமாக குரு ஆணை செய்தவர் இமமாக நின்று தொழுகை நடத்தட்டும் என்று கூறினார் ஆதாரம் சஹிகுல் புகாரி மக்காவின் வெற்றி பல மாற்றங்களை நிகழ்த்தியது இஸ்லாமுக்கு கண்ணியம் வழங்கி அரபியர்களை பணிய வைத்தது என்பதை மேற்கூறிய நிகழ்ச்சி நமக்கு தெளிவாக விளக்குகிறது தபுக் போருக்கு பின் இந்த நிலை மேலும் முன்னேறியது ஆகவேதான் ஹிஜ்ரி ஒன்பது பத்து ஆகிய ஆண்டுகளில் மதினாவை நோக்கி ஒன்றன் பின் ஒன்றாக குழுக்கள் வர தொடங்கின மக்கள் அல்லாஹுவின் மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைந்தார்கள் மக்காவை மீட்கச் சென்ற போது நபி சொல்லாஹு அலைவாஸ்லாம் அவர்களுடன் பத்தாயிரம் வீரர்கள் இருந்தார்கள் ஆனால் மக்கா வெற்றிக்கு பின் தபு போருக்கு சென்ற போது நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுடன் முப்பதாயிரம் வீரர்கள் இருந்தார்கள் தபு போர் முடிந்து நபிசுல்லா ஹலிவாஸ்லம் ஹஜ்ஜுக்காக மக்கா பயணமான முஸ்லிம்களின் ஒரு கடலே அவர்களுடன் இருந்தது அதாவது தஸ்பீக் தக்பீர் தஹ்லீல் முழக்கங்கள் விண்ணை முட்ட ஒரு லட்சம் அல்லது ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் நபித்தோழர்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை புடைசூழ சென்றார்கள் குழுக்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட குழுக்கள் இக்காலகட்டத்தில் நபிசல்லா ஹலேவசல்லம் அவர்களைச் சந்தித்தன என குறிப்பிட்டுள்ளார்கள் எனினும் அவை அனைத்தையும் முழுவதுமாக இங்கு குறிப்பிடுவது முடியாத காரியம் அதனை விரிவாக கூறுவதில் பெரிய பலன் ஏதும் இல்லை என்பதால் அவற்றில் முக்கியமான குழுக்களின் விவரங்களைச் சுருக்கமாக காண்போம்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 நபிசுல்லாஹ் அலைவாசல்லாம் மக்காவிலிருந்து மதினா ஹிஜ்ரத் செய்த பின்பு வியாபார வேலையாக மதினா வந்த முன்கீத் நபிசுல்லா அலைவாஸ்லம் வருகையை அறிந்து அவர்களிடம் சென்று இஸ்லாமை தழுவினார் பின்னர் தமது சமூகத்தாருக்காக நபிசுல்லா அலைவாசலம் தந்த கடிதத்தை எடுத்துச் சென்று தன் சமூகத்தாரிடம் கொடுக்கவே அவர்களும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் பதிமூன்று அல்லது 14 பேர் கொண்ட ஒரு குழுவுடன் மகத்துவமிக்க மாதங்களின் ஒரு மாதத்தில் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் வந்தார்கள் அப்பொழுது ஈமான் மற்றும் குடிவானங்கள் பற்றி விவரங்களை அறிந்து கொண்டு சென்றார்கள் இக்கூட்டத்தில் வயது முதிர்ந்த அஷஜ் அஸ்ரி என்பவரை பார்த்து உங்களிடம் ரெண்டு பண்புகள் இருக்கின்றன அவற்றை அல்லாஹ் விரும்புகின்றான் ஒன்று சகிப்பு தன்மை ரெண்டு நிதானம் என நபி சொல்லலா அலைவசல்லம் கூறினார்கள் குழு இக்காலகட்டத்தில் வந்தது இதில் நாற்பது பேர்கள் இருந்தார்கள் ஜாரூத் இவ் அலா அப்தி என்ற கிறிஸ்தவரும் இருந்தார் இவரும் இஸ்லாமை ஏற்று சிறந்த முஸ்லிமாக திகழ்ந்தார் ஆதாரம் ஷாரஹு சஹி முஸ்லிம் பாரி இரண்டாவது தவுஸ் குழுவினர் இவர்கள் இஜிரி ஏழாம் ஆண்டு தொடக்கத்தில் மதினா வந்த நேரத்தில் நபிசல்லா ஹுலைவாஸ்லம் கைபர் போருக்கு சென்றிருந்தார்கள் நபிசுல்லா அலைவாஸ்லம் மக்காவில் இருந்த போதே தவுகத்தை சார்ந்த என்பவர் இஸ்லாமியிருக்கிறோம் இவர் மக்காவிலிருந்து சென்ற போது சமூகத்தாரை இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைத்தார் அவர்கள் ஏற்க தயங்கினார்கள் இதனால் கோபத்துடன் நபிசுல்லா அலைவசல்லம் அவர்களிடம் திரும்பி வந்த இவர் அல்லாஹுவின் தூதரே தௌ சமூகத்தாரை சபித்து விடுங்கள் என்று கூறினார் நபிசுல்லா அலைவாசலம் அல்லாஹுவே தவு சமூகத்தாருக்கு நேர் வழிகாட்டு என துவா செய்தார்கள்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 அவரது முக்கிய தலம் மகான் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஷாம் நாட்டு ஹிஜ்ரி எட்டு முக்தா போரில் முஸ்லிம்கள் ரோமர்களை எதிர்த்து துணிவுடன் போராடினார்கள் முஸ்லிம்களின் இந்த வீர மன உறுதியையும் பார்த்து ஆச்சரியம் இஸ்லாமால் அவர் கவரப்பட்டார் <laughs>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 ஹிஜிர் எட்டில் ஜிஹ்ரானாவிலிருந்து ஹுனைந்து நபிசுலா அலைவாஸ்லம் மதினா திரும்பிய பின் இக்குழுவினர் வந்தார்கள் என்னவென்றால் யமன் தேசத்தில் சுதா கிளையினர் வசிக்கும் பகுதிக்கு செல்லுமாறு நபி சொல்லலா அலைவாஸ்லம் நானூறு வீரர்களை அனுப்பினார்கள் இவர்கள் கனாத் பல்லத்தாக்குடைய முற்பகுதியில் தங்கினார்கள் முஸ்லிம்களின் வருகை அறிந்த சுதா சமூகத்தை சார்ந்த ஜியாத் ஹாரிஸ் என்பவர் நபிசுல்லா அலைவாஸ்லம் அவர்களிடம் விரைந்து வந்து அல்லாஹுவின் தூதரே நான் எனக்கு பின்னால் இருக்கும் எனது சமூகத்தார் சார்பாக வந்துள்ளேன் நான் என் சமூகத்தாருக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் தங்களுடைய படையை திரும்ப அழைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் நபிசுல்லா அலேவசலம் தங்களது படையை திரும்ப அழைத்துக் கொண்டார்கள் ஜியாத் தமது சமூகத்தாரிடம் வந்து நபி அவர்களை சந்திப்பதற்கு ஆர்வம் முட்டினார் அவர்களில் நபர்கள் தயாராகி நபி அவர்களை சந்திக்க மதினா வந்தார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அந்த மக்களுக்கு இஸ்லாமியை எடுத்துக்கூற அவர்களும் முஸ்லீமானார்கள் அதன் பின் தமது சமூகத்தாரிடம் வந்து இஸ்லாமிய அழைப்பு மேற்கொண்டதால் அந்த மக்களில் பலர் முஸ்லீம்களாயினர் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் இறுதி ஹஜ்ஜுக்காக வந்தபோது அவர்களில் நூறு பேர்கள் நபிசுல்லா அலைவசம் அவர்களுடன் கலந்து ஐந்தாவது காவ் இப்னு ஜுகைர் வருகை அரபியரின் பிரபலமான கவி குடும்பத்தில் பிறந்தவரான இவரும் புகழ்பெற்ற கவிஞராக திகழ்ந்தார் இவர் நபிசுல்லா ஹுலைவாஸ்லாம் அவர்களை தன் கவிகள் மூலம் காயப்படுத்திக் கொண்டிருந்தார் நபிசுல்லா ஹுலைவசலம் ஹிஜ்ரி எட்டில் தாய் போர் முடிந்து மதினா திரும்பிய பின் காவ் இப்னு ஜுகைருக்கு அவரது சகோதரர் ஃபுஜை இப்னு ஜுகைர் கடிதம் ஒன்று எழுதினார் அதில் தன்னை இகழ்ந்து கவிபாடி நோவினை தந்த பலரை மக்காவில் நபிசுல்லா அலிவ் வலம் கொன்றுவிட்டார்கள் நபி அவர்களை இகழ்ந்து வந்த குறைச்சிகளில் பலர் தப்பித்தோம் பிழைத்தோம் என பல இடங்களுக்கு வெறுண்டோடினார்கள் உனக்கு உயிர் மேல் ஆசை இருந்தால் நபி அவர்களிடம் கோரி வருபவரை நபிசல்லாஹ் அலிவாஸ்லம் கொல்ல மாட்டார்கள் அவ்வாறு இல்லையென்றால் நீ பாதுகாப்பான இடத்திற்கு சென்று என்று குறிப்பிட்டிருந்தார் காப் பதில் எழுத அதற்கு சகோதரர் பதில் தர இவ்வாறு கடித தொடர்பு இருந்து கொண்டிருந்தது காப் தனது விருந்தாளியாக தங்கினார் அவருடன் சென்றுகை நிறைவேற்றிய பின் அவரது ஆலோசனை கிணங்க நபி சொல்லா அலைவாசலம் அவர்களிடம் சென்றமர்ந்து தனது கரத்தை நபி கரத்துடன் வைத்து பேசினார் நபி இவர் யார் என்பது தெரியாது அல்லாஹுவின் தூதரே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 கூறியதுதான் தாமதம் அவர் மீது வேகமாக பாய்ந்து அவரை பிடித்துக் கொண்டு அல்லாஹுவின் தூதரே ஆணையிடுங்கள் இவரின் தலையை கொய்து விடுகிறேன் என்று அனுசாரிகளில் ஒருவர் கூறினார் ஆனால் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம் அவரை அவர் திருந்தி தான் செய்து தவறுக்கு மன்னிப்பு கேட்டு வந்துள்ளார் என கூறினார்கள் அதனால் மனங்குளிருந்த காப் நபிசல்லா அலைவாஸ்லம் அவர்களுக்கு முன் சில கவிதைகளை படித்தார் சுகாது பிரிந்து விட்டால்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 குறைஷிகளில் அனைவரும் காவை பற்றி நல்லதையே கூறி வந்தார்கள் தன்னை கொல்ல வந்த அன்சாரிகளைப் பற்றி சற்று குத்தலாக கவி படித்தார் அன்சாரிகளை பற்றி அவர் கூறியது என்னவென்றால் ஈட்டிகள் காவலுடன் அழகு ஆண் ஒட்டகங்கள் நடப்பது போல் குறைசிகள் நடைபோடுகின்றனர் பயந்து விரண்டோடினர் இது மதினாவாசிகளை குறித்து கேலி செய்தது ஆனால் இஸ்லாமிய தழுவி மார்க்கத்தில் உறுதியானவுடன் அன்சாரிகளின் சிறப்புகளையும் உயர்வுகளையும் தெரிந்து கொண்டு தான் செய்த தவறுக்காக வருந்தினார்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 தாங்கள் யார் என அவர்களிடம் கேட்கப்பட்ட நாங்கள் உத்ரா சமூகத்தவர் குசையின் தாய் சகோதரர்கள் குஜாஹா மற்றும் பக்கர் வமிசத்தாரை மக்காவிலிருந்து வெளியேற்றுவதில் குசைக்கு உதவி செய்தவர்கள் எங்களுக்கு உங்களுடன் உறவும் ரத்தபந்தமும் இருக்கின்றன என பதில் கூறினார்கள் மிக்க கண்ணியத்துடன் அவர்களை நபி சொல்லா அலைவாஸ்லம் அவர்கள் வரவேற்று விரைவில் ஷாம் நாடு வெற்றி கொள்ளப்படும் என்ற நற்செய்தியினையும் குறி கேட்கக்கூடாது அறியாமை கால வழக்கப்படி அறுத்து பலியிடக்கூடாது என்றும் கூறினார்கள் அவர்களும் இஸ்லாமிய மனம் ஏற்று பல தங்கியிருந்து பின்னர் தங்களது ஊர்களுக்கு திரும்பினார்கள் ஏழாவது பலி குழுவினர் இந்த குழுவினர் ஹிஜ்ரி ஒன்பதில் ரபியுல் அவ்வல் மாதம் மதினா வந்து மூன்று நாட்கள் தங்கியிருந்தார்கள் இவர்களின் தலைவர் அபுல் உபைப் நபிசல்லா அலைவாசலம் அவர்களிடம் விருந்தோம்பல் செய்வதற்கு நன்மை நற்கூலி கிடைக்குமா என்று கேட்டார்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 வழிதவறிய ஒட்டகங்களை பற்றி கேட்க பற்றி உனக்கென்ன கவலை அது அவருடைய எஜமானனை தேடிச் சென்றுவிடும் அல்லது அதன் சொந்தக்காரர் அதனை தேடிக் கொள்வார் என நபி சொல்லலாஹ்ஹாஹ் அலைவசம் பதில் கூறினார்கள் எட்டாவது சக்கீஃப் குழுவினர் இவர்கள் ஹிஜ்ரி ஒன்பது ரம்னான் மாதம் வந்தார்கள் ஹிஜிர் எட்டில் துல்காதா மாதம் நபிசுலல்லா அலைவாஸ்லம் தாயிப் போர் முடிந்து மதினா திரும்பும் வழியில் இவர்களின் தலைவர் உர்வா இப் மசூத் சகபி நபிசுல்லா அலைவசம் அவர்களிடம் வந்து இஸ்லாமை தழுவினார் தான் தலைவர் என்பதாலும் தனது பேச்சை மக்கள் கேட்டு நடக்கிறார்கள் என்பதாலும் தன்னை மக்கள் தங்கள் வீட்டு கன்னி விட அதிகம் நேசிக்கிறார்கள் என்பதாலும் தான் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அவர்களை அழைத்தால் அதை ஏற்றுக் கொள்வார்கள் தனது சமூகத்தார இஸ்லாமிற்கு அழைத்தார்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 அதனை ஏற்று திரும்ப மக்களிடம் வந்து கூறும்போது உருவாவுக்கு ஏற்பட்ட கதி நமக்கும் ஏற்படுமோ என அவர்களது கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டார் என்னுடன் உங்களது ஆட்கள் சிலரையும் அனுப்பி சென்று வருகிறேன் என்ற ஒரு மாற்று ஆலோசனையை முன்வைத்தார் அவர்கள் அதனை ஏற்று மாலிக் குடும்பத்தைச் சேர்ந்த மூவரையும் தங்களது நட்பு கோத்திரங்களிலிருந்து இருவரையும் அவருடன் அனுப்ப ஒப்புக் ஆக மொத்தம் ஆறு நபர்கள் மதினா நோக்கி பயணமானார்கள் அவர்களில் உஸ்மான் அபுல் ஆஸ் சக்கஃபி என்பவரும் இருந்தார் அவர்தான் அவர்களின் மிகச்சிறிய வயதுடையவர் அவர்கள் மதினா வந்தவுடன் பள்ளியின் ஓரத்தில் அவர்கள் தங்குவதற்காக கூடாரம் ஒன்றை நபி சொல்லாஹ் அலைவாசல்லாம் அமைத்து தந்தார்கள் குர்ஆன் ஓதுவதை கேட்கவும் மக்கள் தொழுவதை பார்த்து கற்றுக்கொள்ளவும் அவர்களை பள்ளியிலேயே தங்க வைத்தார்கள் இவர்கள் நபிசுல்லா அலைவசல்லம் அவர்களிடமும் அவ்வப்போது வந்து போய்கொண்டிருந்தார்கள் இக்குழு தலைவர் நபி அவர்களிடம் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்த பத்திரம் எழுதி தர வேண்டும் அதில் விபச்சாரம் மது வட்டி ஆகியவற்றுக்கு அனுமதி வழங்க வேண்டும் எங்களின் பெரிய சிலையான லாத்தை உடைக்கக்கூடாது தொழுகையை எங்களுக்கு விதி வேண்டும் எங்களின் மற்ற சிலைகளை நாங்கள் உடைக்க மாட்டோம் இந்த அம்சங்கள் எல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற வேண்டும் என்று கூறினார் இவர்களின் எந்த ஒப்பந்தத்தையும் நபிசுல்லா அலிவஸ் மறுத்துவிட்டார்கள் இவர்கள் அனைவரும் சபையை விட்டு அகன்று தனியாக ஆலோசனை செய்தார்கள் பணிந்து விடுவதை தவிர வேறு வழி இல்லாததால் நபி அவர்களிடம் வந்து லாத் சிலையை நாங்கள் உடைக்க மாட்டோம் நீங்கள் உடைக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இஸ்லாமியை ஏற்றுக்கொண்டார்கள் நபிசுலல்லா அலைவாஸ்லம் அவர்களும் அதனை ஒத்துக்கொண்டார்கள் இந்த அடிப்படையில் அவர்களுக்கு நபிசுல்லா அலைவாஸ்லம் ஒப்பந்தம் செய்து கொடுத்தார்கள் அவர்களுக்கு வயதில் குறைந்த உஸ்மான் அபுல் ஆசையே தலைவராக நியமித்தார்கள் ஏனென்றால் அவர் மார்க்கத்தை அறிவதிலும் குர்ஹானை ஓதுவதிலும் மிக்க ஆர்வத்துடன் விளங்கினார் அந்த குழுவினர் காலையில் நபிசல்லா ஹலை வசல்லம் அவர்களிடம் வரும்போது தங்களது பொருட்களை பாதுகாப்பதற்கு உஸ்மானை கூடாரத்தில் விட்டுவிட்டு வந்து விடுவார்கள் மதிய நேரத்தில் குழுவினர் ஓய்வெடுக்க கூடாரத்திற்கு வந்த பின்பு இவர் நபியவர்களிடம் சென்று குர் ஆனையும் மார்க்கத்தையும் கற்றுக்கொள்வார் அந்த நேரம் நபி அவர்களும் உறங்கிக் கொண்டிருந்தால் அபுபுக்கரிடம் சென்று கற்பார் அவர் தமது கூட்டத்தினருக்கு மிகுந்த நன்மைக்குரியவராக விளங்கினார் நபிசதுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் மரணத்திற்கு பின் மக்களில் பலர் இஸ்லாமை விட்டு வெளியேறிய போது சக்கீப் இஸ்லாமை விட்டு வெளியேற துடித்தார்கள் அப்போது சக்கீப் வமிசத்தாரே மக்களில் நீங்கள் இறுதியாகவே இஸ்லாமை தழுவினீர்கள் அதனை விட்டு நீங்கள் விலகிவிடாதீர் என்று எச்சரித்தார் அவரின் இந்த அறிவுரையை ஏற்று இஸ்லாமில் உறுதியாகிவிட்டார்கள் நாம் இப்போது வரலாற்றை பார்ப்போம் வந்தவர்கள் தாயிஃபிற்கு திரும்பி தமது சமூகத்தாரை சந்தித்தார்கள் நடந்த நிகழ்வுகளை மறைத்துவிட்டு நபி சொல்லாஹ் அலைவச் உங்கள் மீது போர் தொடுக்க முனைகிறார்கள் என எச்சரித்துவிட்டு அதற்காக தாங்கள் கவலை கை சேதத்துடன் இருப்பதாக காட்டிக்கொண்டார்கள் மேலும் இஸ்லாமை ஏற்க வேண்டும் விபச்சாரம் மது வட்டி மற்றும் அனைத்து தீமையான காரியங்களில் இருந்தும் விலகி இருக்க வேண்டும் அவ்வாறு செய்யாவிட்டால்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 அல்லாஹு முகீராவை நாசமாக்கிவிட்டான் எங்களது பெண் இறைவி முகீராவை கொன்று விட்டது என்று துடியாய் துடித்தார்கள் அதனை கேட்ட முஹீரா வெகுண்டெழுந்து அல்லாஹ் உங்களை நாசமாக்குவானாக இது என்ன கல்லும் மண்ணும் சேர்ந்த கலவைதானே என்று எள்ளி நகையாடி லாத்தை உடை அதன் மதில் மேல் ஏறினார் அவரை தொடர்ந்து முஸ்லிம்களும் பாய்ந்து ஏறி இடித்து தள்ளினார்கள் பீடங்களைத் தோண்டி அங்கிருந்த செல்வங்களை அள்ளிக்கொண்டு காளி ததியாஹ் வங்கு தலைமையில் முஸ்லிம்கள் நபி அவர்களிடம் திரும்பி வந்தார்கள் இந்த நிகழ்ச்சி சகீப் கிளையினருக்கு பெரும் திகைப்பை ஏற்படுத்தியது இந்த வெற்றிக்காக நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அல்லாஹுவை புகழ்ந்து துதி செய்தார்கள் பின்னர் தோழர்கள் கொண்ட கனிமா பொருட்களை அவர்களுக்கு பங்கு வைத்துக் கொடுத்தார்கள் ஆதாரம் ஜாதுல் மகாத் இப்னு ஹிஷாம் ஒன்பதாவது யமன் நாட்டு அரசர்களின் கடிதங்கள் நபிசல்லுல்லா அலை வசலம் தபுக் போரிலிருந்து மதினா வந்த பின் யமன் நாட்டு ஹிமியர் பகுதி அரசர்களின் கடிதம் நபிசல்லுல்லா அலைவாசல்லாம் அவர்களுக்கு வந்தது அந்த அரசர்களின் பெயர்கள் வருமாறு ஒன்று அல் ஹாரிஸ் இப்னு அப்துல் குலால் ரெண்டு நுஐம் இப்னு அப்து குலால் மூன்று நொஹ்மான் நான்கு ஹைலு தீர்ஐன் ஐந்து ஹம்தான் ஆறு முர் இவர்கள் மாலிக் இர்ரா ரஹாவி அலைவசல்லம் அவர்களிடம் அனுப்பி நாங்கள் இணை வைத்தலையும் இணை விட்டு விலகி இஸ்லாமை ஏற்றோம் என்று தெரிவித்தார்கள் நபி சொல்லாஹ் அலிஹஹி வசல்லம் அந்த அரசர்களின் இஸ்லாமிய வருகையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் அதில் முஸ்லிம்களின் சலுகைகள் அவர்களின் கடமைகள் முதலியவற்றை விவரித்தார்கள் ஒப்பந்தக்காரர்கள் ஜிசியா வரியை முறையாக செலுத்தும் வரை அல்லாஹுடைய அவனது தூதருடைய பாதுகாவல் உண்டு என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தார்கள் மேலும் முஹாதி ஜபால் ரஜியல்லாஹ் வன்பு தலைமையில் தம் தோழர்களை மார்க்கு கல்வி பணிக்காக அந்த மக்களிடம் நபி சொல்லுல்ல ஹலை வசல்லம் அனுப்பி வைத்தார்கள்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 சாஹில் ஆகிய பகுதிகளுக்கு பொறுப்பாளியாக்கினார்கள் நீங்கள் இருவரும் எளிமையாக்குங்கள் கடினமாக்காதீர்கள் நற்செய்தி சொல்லுங்கள் வெறுப்பூட்டாதீர்கள் இணக்கமாக இருங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள் என நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அழகிய அறிவுரை கூறி அனுப்பினார்கள் நபி சொல்லாஹ் அலைவசம் மரணிக்கும் வரை முஹாது ரயாஹ் வான்கு யமனிலேயே தங்கிவிட்டார்கள் அபு மூசா அஷ் அரி ரல்லா வான்கு நபி அவர்களுடன் இறுதி ஹஜ்ஜில் கலந்து கொண்டார்கள் பத்தாவது ஹம்தான் குழுவினர் நபி சொல்லாஹ் அலைவசம் தபுக் போரிலிருந்து திரும்பிய பின்பு இக்குழுவினர் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் வந்தார்கள் இவர்கள் கேட்டதை நபி அவர்கள் எழுதி கொடுத்தார்கள் அவர்களுக்கு மாலிக் இப்ப நமத் ரத்தியல்லாஹ் வன்பு என்பவரை தலைவராக்கினார்கள் மேலும் ஹம்தான் கிளையினரில் யாரெல்லாம் முஸ்லீம் அவர்களுக்கும் இவரையே பொறுப்பாளியாக்கினார்கள் ஹம்தான் கிளையில் முஸ்லீம் இஸ்லாமிய அழைப்புப் பணி செய்வதற்காக நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் காலித் பின் வலீதை அனுப்பி வைத்தார்கள் அவருடைய ஆறு மாத உளைப்பில் ஒருவர் கூட முஸ்லிமாகவில்லை இதை அறிந்த நபிசதுல்லாஹ் அலைவசம் அலி அபு தாலிபைக்காக அனுப்பி காலிதை திரும்ப அழைத்துக் கொண்டார்கள் மேலும் ஹம்தான் படித்து காண்பிப்பதற்காக கடிதம் ஒன்றை கொடுத்து அலி ரதுலாஹ் வான்கு அந்த கடிதத்தை அவர்கள் முன்னிலையில் படித்து காட்டியே இஸ்லாமிய அழைப்பு பணி செய்தார்கள் அல்லாஹுவின் அருளால் அந்த மக்கள் அனைவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த நற்செய்தியை நபிசதுல்லாஹ் அலைவசம் அவர்களுக்கு அலி ரது அல்லாஹ் கடிதம் மூலம் தெரியப்படுத்தினார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் இந்த செய்தியை செவியற்று சஜிதா செய்து பிறகு தலையை உயர்த்தி சலாமுன் அலா ஹம்தான் ஹம்தான் கிளையனருக்கு ஈடற்றம் உண்டாகட்டும் என இருமுறை வேண்டினார்கள் பதினொன்றாவது ஃபஜாரா குழுவினர் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் தபூக்கிலிருந்து திரும்பிய பின் ஹிஜ்ரி ஒன்பதில் இவர்கள் வந்தார்கள் இந்த குழுவில் பத்து பேர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் அனைவரும் இஸ்லாமியற்றே நபி சொல்லலாஹ் அலைவாசல்லம் அவர்களிடம் வந்தார்கள்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 அல்லாகவே நீ படைத்த ஊர்களுக்கும் கால்நடைகளுக்கும் நீர் புகட்டு உன் கருணையை அவர்களுக்கு அருள் புரி போயிருக்கும் நீ படைத்த ஊரை உயிர்ப்பி அல்லாகவே எங்களை காப்பாற்றும் அல்லாகவே மழையை இறக்கு எதிரிகளுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய் ஆதாரம் நஜ்ரான் குழுவினர் நஜான் யமன் தேசத்துக்கு அருகே உள்ள நகரம் இது மக்காவிலிருந்து ஏழு நாட்கள் தொலைவில் உள்ளது ஆதாரம் ஃபதூல் பாரி இந்த நகரத்திற்கு கீழ் எழுபத்தி கிராமங்கள் உள்ளன இதில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இருந்தார்கள் இவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள் நஜ்ரானிலிருந்து ஹிஜிரி ஒன்பதில்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 அபு ஹாரிசா இவன் அல் கமா இவர் மத ரீதியான ஆன்மீக ரீதியான காரியங்களை கவனித்துக் கொண்டிருந்தார் இவரை மக்கள் அஸ்கப் என அழைத்தார்கள் இவர்கள் நபிசுல்லா அலேவாஸ்லாம் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அந்த நேரத்தில் நபிசுலா அலிவாஸ்லம் குர்ஆனை ஓதி காண்பித்து இஸ்லாமின் பக்கம் அழைத்தார்கள் ஆனால் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஈசா அலி சொல்லா துவசலாம் பற்றி விசாரித்தார்கள் அன்றைய தினம் நபிசுல்லா அலைய் வஸ்லம் பதில் கூறாமல் அல்லாஹுவின் வகையை எதிர்பார்த்து தாமதித்தார்கள்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 அல் ஆன் அத்தியாயம் மூன்று வசனம் அறுபத்தி ஒன்று மறுநாள் காலை அந்த மக்கள் நபி அவர்களிடம் வந்தார்கள் அல்லாஹ் தனக்கு இறக்கிய வசனங்களின் வெளிச்சத்தில் ஈசாவை பற்றி தெளிவாக விளக்கினார்கள் இன்றைய தினம் நன்றாக யோசித்துக் கொள்ள அனுமதி வழங்கினார்கள் ஆனால் அந்த மக்கள் ஈசா அலைஹுசல்லாத்துவாம் விஷயத்தில் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் கூறுவதை ஏற்க மறுத்துவிட்டார்கள் மறுநாள் காலை நபி அவர்களை சந்திக்க வந்த இவர்களை நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் வாருங்கள் அசத்தியத்தில் இருப்பவரை அல்லாஹ் அழித்துவிட பிரார்த்தனை செய்வோம் என்று அழைத்தார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் ஒரு போர்வையில் ஹசன் ஹுசேன் அது அல்லாஹ் இருவரையும் சேர்த்துக் கொண்டார்கள் அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் நடந்து வந்தார்கள் நபிசுலா அலைவாசலம் உறுதியாக இருப்பதைக் கண்ட அவர்கள் தனிய தங்களுக்குள் ஆலோசனை செய்தார்கள் அப்போது ஆகிப் சையீத் இருவரும் ஒருவர் மற்றவரிடம் இவ்வாறு செய்யாதே அல்லாஹின் மீது ஆணையாக உண்மையில் நபியாக இருந்து நாம் சாபத்திற்கு சென்றால் ஒரு காலம் நாம் வெற்றியடைய முடியாது நமக்கு பின் எவரும் மிஞ்சவும் மாட்டார் நமது இன ஒருவர் கூட இல்லாமல் அழிந்து விடுவார்கள் என்று கூறினார்கள் இதற்கு பின் அனைவரும் ஒன்று கூடி நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களை நடுவராக்கிக் அவர் கூறும் ஆலோசனை ஏற்றுக்கொள்வோம் என ஒருமித்து கூறினார்கள்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 அந்த சமூகத்தில் இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது சயீத் ஆகிப் ரதும் இருவரும் நஜ்ரான் சென்ற பிறகு இஸ்லாமை ஏற்றார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் ஜக்காத் மற்றும் ஜிஸ்யாவை வசூலிக்க நஜ்ரானுக்கு அலியை அனுப்பியிருக்கின்றார்கள் ஜக்காத் முஸ்லிம்களிடம் மட்டுமே வசூலிக்கப்படும் என்பதால் நஜ்ரானில் இஸ்லாம் பரவியுள்ளது என்பதை அறிய முடிகிறது ஆதாரம் பாரி ஜாது மஹாத் பதிமூன்றாவது பனு ஹனீஃபா குழுவினர் இக்கிளையைச் சேர்ந்த பதினேழு நபர்கள் ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு நபி சொல்லா அலைவசம் அவர்களிடம் வந்தார்கள் இவர்களின் பொய்யன் முசைலமாவும் ஒருவன் இவனது முழு பெயர் முசைலமா இவனு சுமாமா இவனு கபீர் இவனு ஹபீப் இவனு ஹாரிஸ் என்பதாகும் ஆதாரம் பாரி இந்த குழுவினர் அன்சாரி ஒருவர் வீட்டில் தங்கி அங்கிருந்து நபி அவர்களை சந்திக்க வந்தார்கள் அனைவரும் இஸ்லாமை தழுவினார்கள் ஆனால் முசைலமான் நபியை ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்பதை பற்றி மட்டும் பலவிதமான கருத்துகள் உள்ளன இவற்றை ஆராய்ந்தால் கீழ்காணும் முடிவுக்கு வரலாம் இவனிடம் பதவி மோகமும் அகம்பாவமும் இருந்ததால் குழுவுடன் வந்து நபிசுல்லா அலைவாசல்லாம் அவர்களை சந்திக்காமல் தனியாக சந்தித்தான் இவனை தங்களது நேசனாக மாற்ற நபிசுல்லா ஹலே வசல்லம் சொல்லாலும் செயலாலும் அழகிய முறையில் நடந்து கொண்டார்கள் அது எவ்வித பலனையும் தராதால் அவனிடம் கடுமையாக நடந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு நபி சொல்லலாஹ் அலைவசல்லம் ஒரு கனவு கண்டிருந்தார்கள் அதில் பூமியில் உள்ள பொக்கிஷங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு அதிலிருந்து தங்க காப்புகள் ரெண்டு தங்களது கைக்குள் வருவதாக பார்த்தார்கள் இது அவர்களுக்கு மன வருத்தத்தை அளித்தது மறைவில் இருந்து அந்த இரண்டையும் ஊதிவிடுங்கள் என அறிவிக்கப்படவே நபி சொல்லாஹ் அலைவாசுல்லம் ஊதிவிட்டார்கள் அது காணாமல் போய்விட்டது தனக்கு பின் ரெண்டு பொய்யர்கள் வருவார்கள் என இந்த கனவுக்கு நபி சொல்லாஹ் அலைவசல்லம் விளக்கம் கூறினார்கள் நபி அவர்களிடம் முசைலமா கண்ணிய குறைவாக நடந்து கொண்டு முகம்மது தனக்கு பின் அதிகாரத்தை எனக்கு வழங்கினால் அவரை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறி வந்தான் நபி சொல்லாஹு அலை வசல்லம் கரத்தில் ஒரு பேரித்த மர அட்டையுடன் அவன் இருந்த இடத்திற்கு சென்றார்கள் சாபித் இவனு ஹைஸ் இவனு ஷம்மாஸ் என்பவரும் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுடன் இருந்தார் நபி சொல்லாஹ் அலைவாசம் முசைலமாவிடம் சிறிது நேரம் உரையாடினார்கள்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 அவன் மக்களிடம் மிக பிரபலமானான் மக்கள் அவனை ரஹ்மானுல் யமாமா யமாமாவின் இறைவன் என்று பெயர் சுற்றி அழைத்தார்கள் நானும் உங்களுடன் அதிகாரத்தில் கூட்டாக இருக்கிறேன் அதிகாரம் எங்களுக்கு பாதி குறைச்சிகளுக்கு பாதி என்று நபிசுல்லா அலைவாஸ்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதினான் நிச்சயமாக இந்த பூமி அல்லாஹுக்கு சொந்தமானது அவனது அடியார்களில் நாடியவர்களே அதற்கு வாரிசாக்குகிறான் நல்ல முடிவு இரையச்சம் உள்ளவர்களுக்குத்தான் என்று நபி சொல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் மறுப்பு கடிதம் எழுதினார்கள் ஆதாரம் ஜாது மகாத் இந்த நிகழ்ச்சிக்கு பின் நடந்ததை இப்னு மசூத் ரதி அல்லாஹ் அன்பு விவரிக்கின்றார்கள் இப்னு நவ்வாஹா இப்னு உசால் என்ற முசைலமாவின் ரெண்டு தூதர்கள் நபிசல்லாஹ் அலையவசல்லம் அவர்களிடம் வந்தார்கள் நான் அல்லாவின் தூதர் என்று உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவால் என்று நபி சொல்லலா அலைய் வசலம் கேட்க நாங்கள் முசைலமாவையே அல்லாஹின் தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த இருவரும் கூறினார்கள் நான் அல்லாகவையும் அவனது தூதரையும் நம்புகிறேன் தூதுவர்களை கொல்லும் வழக்கம் எனக்கு இருந்தால் உங்கள் இருவரையும் கொன்றிருப்பேன் என்று நபி சொல்லாஹ் அலைவாசலம் கூறினார்கள் ஆதாரம் முஸ்னத் அகமது மிஷ்காத் இவன் ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு தன்னை நபி என்று வாதிட்டான் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களின் மரணத்திற்கு பின்பு அபுபக்கரோதியொல்லாக அணுகவர்கள் இவனையும் இவனது தோழர்களையும் ஒழிப்பதற்காக யமாமா நோக்கி ஒரு படையை அனுப்பினார்கள் அந்த படையில் ஹம்சா ரதியுள்ளாஹாஹூ அவர்களை கொன்ற வக்சீர் ரதியல்லாஹாஹ் ஹான்கு இடம்பெற்றிருந்தார் அவர்தான் பொய்யன் முசைலாமாவை கொன்றொழித்தார் நபி என்று தன்னை வாதிட்ட மற்றொருவன் அஸ்வத் அனசி இவனும் யமன்வாசியே இவனை கொள்வதற்காக நபி சொல்லாஹ் அலி வசல்லம் ஃபைரோஸ் ரதியல்லாஹ் ஹனுகு என்ற தனது தோழர் ஒருவரை அனுப்பினார்கள் அவனது தலையை அவர் கொய்து எடுத்துக் அங்கிருந்து புறப்பட்டார் இந்த நிகழ்ச்சி நபி சொல்லாஹ்ஹாஹ் அலிவசல்லம் மரணத்திற்கு ஒருநாள் முன்பு நடைபெற்றது அல்லாஹ் இந்த செய்தியை வஹி மூலமாக நபி அவர்களுக்கு அறிவித்து தந்துவிட்டான் மரணத்திற்கு பின் அபுபக்கர் ரஜயுல்லா ஹான்ஹு கலிஃபாவான போது ஃபைரோஸ் ரஜியல்லா ஹான்ஹு மதினா வந்தடைந்தார் ஆதாரம் பனு ஆமீர் இவனு சஹா குழுவினர் இந்த குழுவினரில் அல்லாஹுவின் எதிரி ஆமிர் இவனு துஃபேல் என்பவனும் லபீதின் தாய் சகோதரன் அர்பத் இவனு கைஸ் காலித் இவ்னு ஜாஃபர் ஜபார் இவனு அஸ்லம் ஆகியோரும் இருந்தனர் இவர்கள் இந்த கூட்டத்தின் தலைவர்களாகவும் அதே விஷமிகளாகவும் இருந்தார்கள் இதில் உள்ள ஆமீர் என்பவன் தான் நபி மோசடி செய்து பிர் மவுனா என்ற கிணற்று கொலை செய்தவன் இந்த குழுவினர் மதினா வரும் வழியில் அவர்களில் ஆமீரும் அர்பதும் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களை கொள்வதற்கு சதித்திட்டம் தீட்டினார்கள் இந்த குழுவினர் நபி அவர்களிடம் வந்தார்கள் ஆமீர் பேச்சு கொடுத்தான் அர்பத் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களை கொள்வதற்கு பின்புறமாக சென்றான் ஒரு சான் அவன் வாழை உருவுவதற்குள் அல்லாஹ் அவனது கையை தடுத்து விட்டான் அவனால் அடுத்து வாளை உருவ முடியவில்லை அல்லாஹ் தனது நபி அவர்களை பாதுகாத்துக் கொண்டான் இந்த இருவரின் சதித்திட்டம் தெரிந்த நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் அந்த இருவருக்கும் எதிராக துவா செய்தார்கள் இந்த இருவரும் செல்லும் வழியில் ஓர் இடியை அல்லாஹ் ஏவினான் அது அற்புதையும் அவனது ஒட்டகத்தையும் எரித்து நாசமாக்கியது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 நபி அவர்களிடம் தங்கி குர்ஹானையும் மார்க்க கல்வியையும் கற்றார்கள் மேலும் பல விஷயங்கள் குறித்து கேட்டார்கள் நபி அவர்கள் அவற்றை அவர்களுக்கு எழுதி கொடுக்கும்படி தோழர்களிடம் சொன்னார்கள் நீண்ட நாட்கள் தங்கியிருக்க முடியாமல் திரும்பிச் செல்ல அனுமதி கேட்டார்கள் அவர்கள் புறப்படும் போது அடிமை நபி சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே அல்லாஹ் என்னை மன்னித்து என் மீது கருணை காட்டி உள்ளத்தால் சீமானாக்க வேண்டும் என்று எனக்காக அல்லாஹுவிடம் நீங்கள் துவாக் கேட்குமாறு கோருவதற்காகவே நான் இங்கு வந்தேன் என்றார் நபி சொதுல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களும் அவ்வாறே அவருக்கு துஹா செய்தார்கள்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 பதினாறாவது தை குழுவினர் இந்த குழுவில் ஜெயித் கைல் என்பவரும் இருந்தார் இந்த குழுவினர் வந்தபோது நபி சொல்லா அலைவஸ்லாம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை அழகிய முறையில் எடுத்துக்கூற அனைவரும் முஸ்லிமானார்கள் ஒருவரை என்னிடம் உயர்வாக பேசப்படும் ஆனால் அவர் என்னை நேரடியாக காணும்போது பேசப்பட்டதை விட குறைவாகவே அவரை பார்த்திருக்கிறேன் எனினும் ஜெய்தை பற்றி என்னிடம் உயர்வாக பேசப்பட்டது என்றாலும் ஜெய்தை நேரடியாக காணும் அவரை பற்றி கூறப்பட்டது எனக்கு குறைவாகவே பட்டது எனவே ஜெய்த் அல் சிறந்த ஜெயத் என நான் பெயரிடுகிறேன் என நபி சொல்லலாஹ் அலிவாசல்ல கூறினார்கள் இவ்வாறு பல குழுக்கள் மதினா வந்து நபி சொல்லா அலிவசலம் அவர்களை சந்தித்து சென்றுள்ளார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் நபி சொல்லாஹ் அலிவாசல்ல சந்தித்த பல குழுக்களை குறிப்பிட்டுள்ளார்கள் அந்த குழுக்களின் பெயர்களை மட்டும் இங்கு குறிப்பிடுவோம் ஒன்று யமன் நாட்டு குழுக்கள் இரண்டு அஜித் மூன்று பனு சுதைம் நான்கு பனு ஆமீர் ஐந்து பனு அசத் ஆறு பஹ்ரா ஏழு கவுலான் எட்டு முஹாரிப் பனு பனுஹாரிஸ் இப்னு காவ் 10 காமித் 11 பனுல் முன்தபிக் 12 சலாமான் 13 பனு அப்ஸ் 14 முஜைனா 15 முராத் பதினாறு ஜுபைத் 17 கிந்தா பதினெட்டு து முர்ரா பத்தொன்பது கஸான் 20 பனு ஈஷ் 21 நகா இந்த குழுவினர் ஹிஜ்ரி பதினொன்றில் முஹர்ரம் மாதம் நடுவில் வந்தார்கள் இந்த குழுவில் இருநூறு நபர்கள் இருந்தார்கள் இதுவே நபிசல்லா அலைவாஸ்லாம் அவர்களை சந்தித்த குழுக்களில் இறுதியான குழுவாகும் மேற்கூறிய குழுக்களில்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 அதனை புரக்கணிக்க முடியாத சூழ்நிலை உண்டானது இவ்வாறெல்லாம் இருந்தும் புதிதாக இஸ்லாமை இயற்ற அனைவரின் உள்ளங்களிலும் மார்க்கம் உறுதி பெற்றிருந்தது என நாம் கூற முடியாது காரணம் புதிதாக இஸ்லாமை தழுவியவர்களில் பெரும்பாலோர் முரட்டு குணம் கிராமவாசிகளாக இருந்தார்கள் இவர்கள் இஸ்லாமை இயற்றது தங்களது தலைவர்கள் முஸ்லீமாகிவிட்டார்கள் என்ற காரணத்தினால்தான் இவர்கள் முஸ்லீமாக மாறிய பின்பும் கொள்ளையடிப்பது போன்ற குற்றச் செயல்களில் முழுமையாக விடுபடவில்லை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 அவர்கள் தர்மத்திற்காக செய்யும் செலவை நஷ்டம் என்று கருதி நீங்கள் காலச்சக்கரத்தில் சிக்கி கஷ்டத்திற்குள்ளாகி விடுவதை எதிர்பார்க்கின்றார்கள் எனினும் அவர்கள் தலைமீதுதான் வேதனையின் சக்கரம் சுற்றி கொண்டிருக்கிறது அல்லாஹ் செவியுறுபவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான் அல் குர் ஆன் அத்தியாயம் ஒன்பது வசனங்கள் தொன்னூற்றி ஏழு மற்றும் சிலரை அல்லாஹ் புகழவும் செய்கின்றான் அல்லாஹுவையும் இறுதி நம்பிக்கை கொண்ட நாட்டுப்புறத்த அரபிகளில் பலர் இருக்கின்றார்கள் அவர்கள் தாங்கள் செய்யும் தானங்களை அல்லாஹுவிடம் தங்களை நெருக்கமாக்கி வைக்கும் வணக்கங்களாகவும் அவனுடைய தூதரின் பிரார்த்தனைகளுக்கு வழியாகவும் எடுத்துக் நிச்சயமாக அது அவர்களை அல்லாஹுக்கு சமீபமாக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அவர்களை அதிக சீக்கிரத்தில் தன் அன்பிலும் புகுத்துவான் நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுத்து கிருபி செய்பவனாக இருக்கின்றான் அல் குரு அத்தியாயம் ஒன்பது வசனம் தொன்னூற்றி ஒன்பது மக்காவாசிகள் மதினாவாசிகள் சகீப் கிளையினர் யமன் பஹ்ரைனில் இருந்த பெரும்பாலானவர்கள் மார்க்கத்தில் உறுதி வாய்ந்தவர்களாக திகழ்ந்தார்கள் மூத்த நவித்தோழர்களும் சிறந்த முஸ்லீம்களும் இதில் உள்ளவர்களே ஆதாரம் சஹி உல் புகாரி இப்னு ஹிஷாம்